மலஜலம் கழித்துவிட்டு கல்லால் சுத்தம் செய்பவர் ஒற்றைப்படையாக செய்யட்டும் உங்களில் ஒருவர் விழித்தெழுவாரானால் அவர் தாம் உழு செய்யும் தண்ணீரில் தமது கையை நுழைப்பதற்கு முன்னால் கழிவை கொள்ளட்டும் ஏனென்றால் உங்களில் எவரும் இரவு தூங்கும்போது தமது கை எங்கே இருந்தது என்பதை அறிய மாட்டார் இதை அபோஹுரேராலியில்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்